ம் விணும் சசிவர்ணம் சதுஜம் பிரசன்னதனம் தியேத் சுவனோபாந்தை சரஸ்வதி நமஸ்துபரே காமூபிணி விதாரம்பம் கரிஷாமி சித்திர் सता ओम् கள்ளாலின் நான் நான்மறையா அங்க முதற்கற்ற கேள்வி வள்ளார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வோம் திருச்சிற்றம்பலம் ஓ சதாசிவசமாரம்பாம் madhyamam paryantam purananam karunalayam Namami Shankaram சங்கராச்சாரியமியமாதே குருபரம் புத்தஸ்மதிபுராலம் சங்கரோங்கயும் சூதிரபாஷ் வந்தே பகவ புனவோ வை ருக்கன்வர அந்தரிக்கீஸ்வரோரா மூதவிபாஹிவே வோமவா திணா மூர ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஹீவோ நம பரம ரிஷிப்பியோ நம பரம ரிஷிப்பியா அப்படின்னா என்னன்னா நம்முடைய முன்னோர்களான ரிஷிகளுக்கு நமஸ்கரிக்கிறேன் நம்முடைய முன்னோர்களான ரிஷிகளுக்கு நமஸ்கரிக்கிறேன் இது முண்டக்கூப்ப நிஷத்தினுடைய கடைசி வார்த்தை நம பரமரிஷிப்யோ நமகா நம பரமரிஷி முன்னோர்களுக்கு என்னுடைய ரிஷிகளுக்கு நமஸ்கரிக்கிறேன் இங்க ஆதி ரிஷி முனிவர்கள் சாதுக்கள் நம்முடைய பரம்பரையில வந்து ஏராளம் பேர் இருக்கிறாங்க அதுல வேதவியாசர் ரொம்ப முக்கியமான பகுதி ரோல் எடுத்து செய்யக்கூடியவர் வேதவியாசர்ல இருந்து அதுக்கு முன்னாடி டீச்சர் யாரு அப்படி டீச்சர் கேட்டுட்டே போனீங்கன்னா தஸ்ட் டீச்சர் TEACHER முதல் டீச்சர் யாரு அப்படின்னா தட்சிணாமூர்த்தி முதல் டீச்சர் அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை சங்கரா சங்கராச்சாரியார் பண்ணியிருக்கார் அத வந்து நம்ம வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்க இதே தயானந்த ஆசிரமத்துல இந்த கங்கை கரையில அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை இங்க கொஞ்சம் பேர் கேட்டிருக்கலாம் அப்ப வராத பல பேர் எல்லாம் இங்க வந்திருக்கோம் இப்ப இப்ப வந்து நம்ம உபநிஷத்தை இதுல துவக்கிறதுக்கு நம்ம இங்க வந்திருக்கோம் அதில் நம்ம எடுத்துட்டு இருக்க முதல்ல வந்து முண்டக்க உபநிஷத்து இதுல ஒவ்வொரு வார்த்தையை பத்தின விஷயத்தை விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்க உபநிஷத்தினம் என்ன முண்டக்கணம் என்ன எல்லா சொல்லோட பொருள்களை நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்காக வந்திருக்கோம் அந்த பொருள் சொல்லோட பொருள் புரிஞ்சுடுத்துன்னா வாழ்க்கையினுடைய பொருள் அர்த்தமாயிடும் அதுக்காக நம்ம வந்திருக்கோம் அதனால இங்க கல்லாலின் புடைய அமர்ந்து நான்மறையா அங்க முதற் கற்ற கேள்வி நால்வருக்கும் இது வந்து போன வகுப்பில் கூட எடுத்தோம் இதே தயானந்த ஆசிரமத்துல ரிஷிகேஸ்ல இது எடுத்தோம் இது ரொம்ப சூட்டபிள் அன்னைக்கு நம்ம ஸ்லோகமா சொன்னோம் இன்னைக்கு அதுக்குள்ளரையே புகுந்து அந்த வல்லாறுகள் நால்வரில் நாம ஒருவர் ஆயிட்டோம் அந்த சத்துர்வேதம் ஷட் அங்காணி அங்க முதற் கற்ற கேள்வி நான்மறையா அங்க முதற் கற்ற கேள்வி அப்படின்னா முதல் பத்து குரூப்பா நம்ம பிரிச்சு பாருங்க நான்கு வேதம் அங்கம் அங்கம் அங்காணி சமஸ்கிருத்துல ஷட் அங்காணி ஆறு அங்கானி வேத வேதாங்கம் வேதத்தை பத்தின ரிலேட்டிவ் சப்ஜெக்ட் இந்த நாலு வேதத்துக்கு வேண்டிய ரிலேட்டிவ் சப்ஜெக்ட் ஆறு சப்ஜெக்ட் அதனால இந்த நாலு ஆறு பத்து பத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் மேட்டர் ஓகே அதெல்லாம் என்னதுன்றது நம்ம பார்க்க போறோம் சரியா இப்ப வந்து நம்ம வந்து ஊரெல்லாம் விட்டு வந்து வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்து சில பேர் இந்த பக்கம் அந்த பக்கம் சொந்தக்காரங்க எல்லாம் விட்டுட்டு வந்து கட்டப்பட்டு இங்க வந்திருக்கும் சில பேர் வந்து கணவன் மனைவி பிரியவே மாட்டாங்க அவங்க பிரிஞ்சு வந்திருக்காங்க சில பேர் குழந்தைங்களை விட்டுட்டே வந்திருக்க மாட்டாங்க வந்துட்டு இப்படி பல விதமான சூழ்நிலை அப்புறம் சில பேர் வந்து லீவு எடுத்துட்டு லீவு கிடைக்காம இன்னைக்கு ஒருத்தர் வந்து சொன்னாரு நடுல ஆபீஸ்க்கு போன் பண்ணணும் அப்படின்னு எத்தனையோ ப்ராப்ளம் ஒத்துக்காது யாருக்கிட்ட செல்போன் இருக்க அதை ஆஃப் பண்ணிடும் இங்க இருக்கா இல்லையா செல்போன் இங்க எடுத்துட்டு வரக்கூடாது என்ன அதனால இதா இத்தனை டிஸ்டர்பன்ஸ் நடுவில் செல்போன் டிஸ்டர்பன்ஸ் இல்ல வேலைகள் குந்தகங்கள் பணம் ப்ராப்ளம் வீட்டு ப்ராப்ளம் சில பேருக்கு வந்து அந்த ஸ்கூல் காலேஜில் என்ட்ரன்ஸ் இருக்கிறது அது பெரிய பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ப்ராப்ளம் கேரியர் ப்ராப்ளம் அது ப்ராளம்ஸ் அதுக்கப்புறம் பிசிக்கலி ப்ராப்ளம் ஆயிடுச்சு அந்த மாதிரி உள்ளவங்க ஆனாலும் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் எதுவானாலாகட்டும் அப்படி சொல்லி கடைசி நிமிஷத்துல பஸ் பிடிச்சவங்க கடைசி நிமிஷத்துல பஸ் விட்டவங்க லெவன்த் அவர் திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரல கடைசி நிமிஷத்துல ஒருத்தர் வராரு அப்படி வந்திருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கங்க லவன்த் அவர் பஸ் ஏறும்போது வந்த அந்த மாதிரி லெவன்த் அவர் வந்து சில பேர் திரும்பி போயிட்டாங்க ஓகே பல்ல கேட்டகரி இருக்கு அதனால இதுல அப்போ இது ஊடால ஏதோ ஒண்ணு இருக்கிறதுன்னு அர்த்தம் புரியுது இதுக்கு நடுவுல ஏதோ சம்திங் ஒண்ணு இருக்கிறது அது என்னன்ன நம்முடைய பாப புண்ணியம் அது பேக்கேஜ் இருக்கு இப்போ ஒரு கோல்டு நகைய வாங்கணும்னா இப்ப அக்ஷய திருதி நடந்தது இல்லையா அக்ஷய திருப்தியாவ திருப்தியா அக்ஷய திருப்தியா அன்னைக்கு போய் நகை வாங்கலன்னா அவ்வளவுதான் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேட் பண்ணிட்டான் பாருங்க பஜார்ல நீ வாங்க நம்ம வாங்கலாம்னா கூட பக்கத்து வீட்டுக்காரமா வாங்கலையா இந்த வருஷம் நகையே கிடைக்காது மோட்டிவேஷன்ஸ் உள்ளர வெளியில எல்லாரும் அக்ஷய திருத்திய அதனால இத்தனை பிரச்சனைக்கு மத்தியில நாம் இங்க வந்திருக்கோம்னா அதுல சில வந்து இந்த கோல்டு இருக்கு அப்புறம் வந்து வைரம் இருக்கு டைமண்ட் அங்க அதெல்லாம் வாங்கலாம் அக்ய தெரிக்கோங்க டைமண்ட் கூட வாங்கலாம் டைமண்ட் எல்லாரும் வாங்க முடியாது ஏன்னா கோல்ட விட ஜாஸ்தி பணம் தேவைப்படுறது டைமண்டுக்கு எல்லாத்த விட பிளாட்டினத்தை விட ஜாஸ்தி பணம் பிளாட்டு நம்ம வாழ்க்கைய அடகு வைக்க வேண்டியிருக்கு நாற்பது வருஷம் அடகு வச்சதான் ஒரு பிளாட் கிடைக்கிறது மெட்ராஸ்ல ஆகாசத்துல சொன்ன சாமிஜி நீங்க எங்க வீட்டுக்கு புது வீடு வந்துருக்கோம் நீங்க வந்து இன்னாகிரேஷன் பண்ணணும் வாங்கோ அப்படின்னு அப்படி கூட்டிட்டு போன பம்பாயில பஸ்ட் பஸ்ட் பிளாட் சிஸ்டம் போனா எல்லா குட்டி குட்டியா இருக்கிறது சின்ன பையனா இருந்து அதுக்குள்ள எப்பப்ப உனக்கு பணம் கிடைச்சது இவ்ளவு பிளாட் வாங்கிட்டு ஜி இவ்வளவு என்னது இல்ல ஜி அதுல மூணாவது பிளோர்ல ஓ மூணாவது பிளோர் ஏழு எட்டு பிளாட் ஆனா அதுவும் ஜாஸ்தியா இருக்க ஏழு எட்டு பிளாட் வாங்கிட்டு அவ்வளவு காசு அது இல்ல ஜி நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அவசரப்படுறீங்க அதுல ஒரு பிளாட் அதுல போனா சிங்கிள் பெட்ரூம் இவர மேல போய் இந்த நானூறு இதுல எதிர்ப்பா உண்டு உண்டு கீழே ஒரு கடப்பாடப்பட்ட குத்தலாமா ஜே கீழே வீட்டுக்காரனுடைய ரூஃப் ஜே சரி மேல குத்தலாமா அது மேல் வீட்டுக்காரனுடைய சரி சைட்ல குத்தமா அவன் அந்த வீட்டோட லெப்ட் சைடு இந்த பக்கம் குத்தலமா அந்த வீட்டு சைடுதான் வாங்கியிருக்க போர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட் ஆகாச வாங்கிருந்து தயானந்தி எக்ஸ்பீரியன்ஸ் பம்பாயில எக்ஸ்பீரியன்ஸ் அதனால பிளாட்டினத்தை விட இப்ப சென்னையில மாம்பலத்துல வாங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு பேர் வாங்கியிருக்காங்க நாற்பது வருஷம் லைஃப் அடுகு அவன் வந்து சொந்தமா எக்ஸ்ட்ரா ஒரு ஐஸ்கிரீம் கூட சாப்பிட முடியாது ஆமா லோன் புரியுறதோ இப்படி என்னவோ பண்ணிட்டு இருக்கோம் அப்போ சொல்ல வந்தது என்னன்னா பைசா ஒன்னோட ஒண்ணு ஜாஸ்தி இருக்கிறது எல்லாரும் வாங்கிட முடியாது எல்லாரும் எடுத்துக்க முடியாது அப்போ இங்க வகுப்பு வருது இருக்க அது மாம்பலத்தில் பிளாட்டு வாங்கறத விட கடினமானது அதுக்கு புண்ணியம் நிறைய தேவைப்படுறது புண்ணியம் இருந்தா தான் நீ திருத்தியால போய் நக வாங்குறதோ பிளாட்டினம் வாங்கிறதோ வைர வாங்கிறதோ எல்லாமே முடியும் அதுக்கு ஏன்னா புண்ணியம் புண்ணியம் வந்து இன்டைரக்ட் பைசா அதுதான் இல்லைன்னா கிடைக்காது ஓகே புண்ணியம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து நமக்கு வந்து பைசா கூடுறது கம்ஃபர்ட் கிடைக்கிறது எஸ்ட்ரா இது எல்லாத்த விட அதிகமான புண்ணியம் இருந்தா தான் ஊரை தாண்டி ட்ரெயின்ல வந்து டெல்லியில வந்து மழையில நினைஞ்சு அவங்க சொன்னதையும் கேட்காம இழுத்துண்டு போய் பேக் எல்லாம் நனைஞ்சி அப்படி ஒரு ஆனந்தமா பஸ்ல ஏறி ராத்திரி பார்த்தாவது கலிங்க போற மாடு இருக்கு ஸ்டண்ட் ஆயிட்டேன் நான் எனக்கு புறனான்னு ஒரு ஞாபகம் வந்தது புறா நூர்ல ஒரு பாட்டி வருவா என்னுடைய குழந்தையை காணும் என்னுடைய குழந்தையை காணும் தேடிட்டு வந்தான் தேடிட்டு வந்தோன்ன அந்த குழந்தைக்கு வந்து முதுகுலை வந்து இது இருக்கிறது காயம் அம்பு பட்டு இறந்து போயிருக்கான் அப்போ அவ கதர்ற வீர மரபனுக்கு பிறந்தது முதுகுலாடிப்பட்டிருக்கேன் நான் இங்கே குத்தி சாகிறேன் அப்படின்னா அப்ப இல்ல இல்ல அவனுக்கு மார்பல குத்தின ஈட்டி முதுக்குல வந்திருக்கு அப்படின்னு புறநானூறு பாடிய நாடு அந்த அந்த காட்சி எனக்கு ஞாபகம் வந்தது ஒரு அம்மா கவர் என் பேக் காணும் நான் அங்கிருந்து பேடிட்டு வரேன் நான் பேக் இல்லை டோன்ட் அந்த பேஸ் எனக்கு தெரியாது பாத்து அது வார்த்தை ஒருத்தர் இல்ல நிறைய பேர் தேடிட்டு வந்தாங்க அந்தமா மற்ற கவலை அதிகமா இருந்தது பேக காணும் நிஜமா ஸ்டன் ஆயிட்டேன் ஆனா இந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் எல்லாருக்கும் கிடைச்சிடும் அப்படின்னா எப்படி இதை இதை பார்க்கும்போதே ரெண்டு மணி நேரம் ஆகும் போல இருக்க கடைசியில பார்த்தா ஒரு பத்து பத்து நிமிஷம் உட்கார்ந்து இருக்கும்போது எல்லா பேகம் காணும் அப்புறம் கேட்டேன் ரிப்போர்ட் கேட்டேன் எல்லாருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அதனால இது இத்தனை கஷ்டத்துக்கு நடுவில் ஒரு அம்மா வந்து சொல்லுங்க மிலிட்ரி மாறி விரட்டுறாங்க பாருங்க இங்க போ அந்த நில் அங்க போ இங்க நில் அது வாங்க மாஜி வாங்க பிரி ஒரு விரட்டி எடுத்துட்டு வந்து வழக்கம் போல எப்படி லேட்டா வந்துன்னா டிஃபனே கிடைக்கல சண்டை போறதுக்கு கூட நேரம் இல்லை அந்த அந்த மாதிரி அவன் ஸ்கூல்ல காலி பண்ண காலி பண்ணின்றான் சண்டை போறதுக்கு நேரம் இல்லை அப்புறம் போன அக்ஷர்தா வந்துடுத்து அந்த சண்டை மறந்தே போச்சு எபி இப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டு இங்க ரிஷிகேஷுக்கு நம்ம வேதம் படிக்கிறதுக்கு வந்திருக்கும் அதனால உங்களுக்கு வந்து பகவானுடைய அருளும் குரு அருளும் எல்லாம் பூர்ணமா இருக்கணும்னு நம்ம இந்த நல்ல நேரத்துல வேண்டிண்டு இதுக்குள்ளர போலாம் அப்போ நம்ம சம்திங் எத்தனையோ ஜன்மத்துல தேடி இருக்கிற விஷயம் தெரியாமையே நம்மளை கொண்டு வந்து இங்க சேர்த்திருக்கு எல்லாருமே ஒரு விஷயத்தை தேடி இருக்காங்க அந்த விஷயத்துக்கு எதுன்னு தெரியாம இருக்கிறது அதுல நியரஸ்ட் பாயிண்ட்ல நமக்கு வந்திருக்கும் எல்லாருமே தேடி ஒரு விஷயத்தை அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம கிட்ட அது என்ன விஷயம் நம்ம வந்திருக்கிறதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் நம்ம பார்க்கலாம் அதுல மனுஸ்மிருதி அவர் நிறைய சொல்லிருக்காரு இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுக்க போறோம் ஸ்மிருதி ஸ்ருனா என்ன ஸ்மிருத்தினா என்ன அப்படின்னா ஸ்ருத்தினா வேதம் ஸ்மிருத்த வேதத்த தழுவினது ஸ்மிருதி ஓகே அந்த மனு மனு வந்து மனிதன் மனுஷன்ல முதல் மனிதன் மனு அந்த மனு ஜெர்மன்ல வந்து ஸ்டாச்சு வச்சிருக்கான் மனுக்கு நம்ம ஊர்ல கேள்வி கேட்டிருக்கான் மனு என்ன சொன்னார் அப்படின்னு இவன் தெரியாம கேள்வி கேட்டு இருக்கான் அது ராங் அந்த மனுஸ்மிருதி என்ன சொல்றாரு பாருங்க மனுஸ்மிருதி என்ன சொல்றாரு சாம்பிளுக்கு பார்த்துட்டா மனுஸ்மிருதி எப்படிப்பட்டவர் தெரிஞ்சிடும் மனுஸ்மிருதி என்ன சொல்றாரு ஆகார நித்ரா பயமைத்துணம் ஆகார நித்ரா பயமைத்துணம் சாமானியமேத்த பசுபிர் சமா நராணாம் பசுபீர் நராணாம் புத்தீர்கி தேஷாம் அதிகோ விசேஷ புத்தியா விஹீனாக பசிபிர் சமானாகா அற்புதமான ஸ்லோகம் இந்த ஒரு ஸ்லோகம் புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்க ரிஷிகேஸ்ல இருந்து நீங்க கண்டினியூ பண்ணுவீங்க இந்த ஒரு ஸ்லோகம் புரியலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு ஸ்லோகத்துக்காக உங்க வாழ்க்கை ட்ரைனிங் கொடுக்கப்படும் அவ்ளதான் உங்களுக்கு தெரியும் பயம் தெரியும் தெரியும் புது ஆளுகளுக்கு தெரியாது அந்த வார்த்தை சாப்பிடுறது எல்லாருக்கும் தெரியும் தெரியும் நித்ரா நித்ரா தான் நமக்கு விசேஷமானது நம்ம ஊர்ல வந்து ஓடுற பஸ்ல தூங்குவான் தூங்குவோமோ தெரியல நித்ரா சில பேர் பார்த்தாலே நமக்கு தூக்கம் நீங்க கொஞ்சமா சாப்பிட்டு வந்து கரெக்டா இருக்கீங்க மைத்திரம் ஜென்ரேஷன் உற்பத்தி பண்றது ஜனனம் உற்பத்தி பண்றது அடுத்த பரம்பரை நாம இருக்கணும் நம்ம பரம்பரை ஒன்று உருவாக்கணும் நம்ம வந்ததுக்கு அது இது வந்து நாலும் சமம் யாருக்கு சமம் ரெண்டு பேருக்கு சமம் யாருக்கு சமம்னா மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் சமம் மனுஷனுக்கும் பசிக்கும் சாப்பிடுவான் மனுஷனுக்கும் பயம் இருக்கிறது மிருகத்துக்கும் பயம் இருக்கு மிருகமும் பட்சியும் தூங்கும் நாமும் தூங்குவோம் அதுவும் இனவர்த்தி பண்றது நாமும் இனவர்த்தி பண்றோம் ஓகே இது இதுல வந்து விசேஷம் இல்லை இதுல ஒரு விசேஷம் இல்லை நீ தான் பெரிய வந்து இந்த கிரியேஷன்ல கிரௌண்ட் அப்படின்னு சொல்லிக்க வேண்டாம் இதுனால வந்து அதுவும் செய்யறது நம்ம செய்யறோம் நம்மளை விட கிளாஸ் வீடு எல்லாம் கட்டுறது அந்த தூக்குனா குறிவணும்னு இருக்கு அதுக்கு ரிசப்ஷன் ஹால் வச்சிருக்கிறது டிராயிங் ரூம் வச்சிருக்கிறது பெட்ரூம் வச்சிருக்கிறது நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் அது பாஷெல்லாம் என்ன சொல்லவும் தெரியாது பியூட்டிஃபுல்லா வச்சிருக்கிறது அது பிரிக்கிறது கூட கஷ்டம் அதுக்கு எத்தனை கை இருக்கு மூக்கு தான் இருக்கிறது அதை வச்சு தன் கால பிடிச்சு மூக்கால் இவருக்கு ரெண்டு கை கொடுத்து புத்தி வர கொடுத்து எல்லாம் இவர் கிரியேஷன் கிரௌன் அதனால மொத்த ஜனத்தொகைய மொத்த ஜனத்தொகை டோட்டல் ஹெவி இருக்கு அதை வந்து நாளா பிரிச்சுள்ள ஓகே நாலு டிவிஷன்ல இந்த ஜனத்தொகை உற்பத்தி ஆகிறது அது என்ன நம்பர் ஒன் வந்து ஜராயுஜம் ஜராயுஜம் ரெண்டு அந்தஜம் மூணு சேதஜம் நாலு உத்விஜம் உத்விஜம் அப்படின்னா என்ன இது அந்தஜம்ன்றது முட்டையிலிருந்து இனவருத்தி ஆகிறது முட்டை போட்டு அது குஞ்சு பொறிக்கிறது ஜம் அப்படினா அழுக்கல இருந்து வர்றது இந்த ஆல் மஸ்கிட்டோஸ் வருது பிரஷர் அழுக்கல இருந்து உற்பத்தி ஆகுது பூச்சி நிறைய வருது உத்ஜம் என்றது தாவரங்கள் செடி கொடியெல்லாம் மண்ணிலிருந்து பொலந்துகிட்டு வருது ஓகே இன்னொன்னு ஜராயுஜம் ஜராயுன்றது குட்டி போடுறது குட்டி போடும் இனம் ஓகே இந்த மனுஷ இனம் இருக்க இனவருத்தி இந்த மனுஷ இனவர்த்தி எதுல வருது ஜராயுதல அதனால நமக்கு வந்து சின்ன குழந்தையா குட்டி இங்க வா அப்படி சொல்லுவாங்க குட்டி உண்டு குட்டி அந்த அர்த்தம் வேற ஓகே சாரமா எல்லா லாங்குவேஜ் குட்டி உண்டு குட்டி குட்டியா இருக்கிறது குட்டியை சொல்லுவோம் இதெல்லாம் ஜராயுஜம் இப்படி நானு விஷயத்தில் எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகள் இருக்கு இந்த 84 நாலு லட்சம் ஜீவராசிகளை 4 டிவிஷன் பண்ணிட்டோம் அந்த 4 டிவிஷன்ல ஒரு டிவிஷன்ல குட்டி போடுற இனத்துல ஒரு போர்ஷன் தான் மனுஷ இனம் இவ்வளவு பெரிய எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகளுக்கும் காமன் ஆகார நித்ரா பயம் மைத்துனம் இனவருத்தி பண்றது எல்லா சமம் நீங்க வந்து பசுக்கு காஞ்ச புள்ளியம் நல்ல பசு பச்சை பசேல் இருக்க மாடு எத தீங்கும் தெரியுமோ அதை விடுங்க மாடு எல்லாம் உங்களுக்கு தெரியாது மெட்ராஸ்ல மாடு எல்லாம் ஓழிச்சுட்டாங்க கிடையாது நிறைய குழந்தைங்களுக்கு பால் எப்படி வருதுன்னு தெரியாது அதுல பாக்கெட்ல இருந்து பால் வருதுன்னு நினைச்சுட்டு இருக்கான் குழந்தைங்களா மாடு குழந்தைங்க காட்டணும் இதுல இருந்து தான் வருது அப்படின்னு அது போட்டோம் இப்போ காக்காவுக்கு சாதம் எல்லாம் வச்சுட்டு இருக்கும் போதே என்ன இது வந்து உக்காரம் இது பார்க்கணும் பார்த்தா இப்படி மூக்கால தள்ளுறது மூக்கால தண்ணிட்டு வரைய மாத்திரம் எடுத்துக்கிறது அது அதுக்கு என்ன ஸ்மெல் தெரியுது டேஸ்ட் தெரியுது பாருங்க மத்த ஐட்டம் எல்லாம் தள்ளி போடுறது இப்படி அப்போ நீங்க தான் டேஸ்டியா சாப்பிடுவீங்க அப்படின்னு கிடையாது ஈரமான இடத்தை விட சுகமான இடத்துல போய் படுத்துக்கும் அதுவும் அதுக்கு எத்தனை மாதிரி அதுக்கு எத்தனை சுகம் இருக்கிறதோ அத்தனை இடத்துக்கு பண்றது அது அப்போ இதெல்லாம் சமமா இருக்கு நமக்கும் மிருகத்துக்கும் பட்சிக்கும் கிட்டத்தட்ட எல்லாமே சமமா இருக்கு இங்க என்ன சொல்றது புத்திஹி தேசாம் அதிக்கோ விசேஷா மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் நமக்கும் பேசிக்கலி பண்டமெண்டலி இந்த மனுஷன் மாத்திரி ஏன் வித்தியாசமாகிறனா புத்தி புத்தி புத்தி ஓகே அந்த புத்தியை பயன்படுத்தி நமக்கு வாழ்க்கையில எது சரி எது தவறு அதை புரிஞ்சிக்கிறது தான் புத்தி விவேகம் அதுக்கு பேரு இன்னொரு பேரு விவேகம் எது சரி எது தவறு எது நல்லது எது கெட்டது இது தெரிஞ்சுக்கிற சக்தி உடையவன் மனிதன் அதனால தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை இவன் தொடர்றது இந்த புத்தினால தான் தொடர்றான் ஒவ்வொருத்தரும் தயானந்த சுவாமிஜியோட வார்த்தையில புஜி சுவாமி வார்த்தையில சொன்னோம்னா நம்ம புத்தியில் முடிவு இந்த பொண்ணை செலக்ட் பண்ணிக்கிறோம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் புத்தி செலக்ட் பண்றது மனசு விரும்புறது முடிவு பண்றது புத்தி அந்த புத்தி தான் அந்த புத்திய நம்ம சரியான முறையில பயன்படுத்திட்டோம்னா நாம இருக்கணும் உபனிஷத்தை என்ன சொல்றது இந்த புத்திய மேக்சிமம் பயன்படுத்த சொல்லல மேக்சிமம் பயன்படுத்த சொல்ல கம்ப்ளீட்டா பயன்படுத்த சொல்ற பூர்ணம் அந்த புத்திய எப்படி பயன்படுத்தினா கம்ப்ளீட் ஆகும் ஒரு பையன் குரு கிட்ட கேட்கிறான் சிஷியன் கஷ்மின் பகவதோ பகவோ விக்னாதே சர்வமிதம் விக்னாதம் பவதி என்ன கேள்வி பாருங்க பியூட்டிஃபுல் கேள்வி நான் எதை தெரிஞ்சின்றா நான் எதை தெரிஞ்சின்றன எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு முடியுமோ அதுக்கு பதில் கொடுங்க அப்படின்னா புத்தி அதிகமா பயன்படுத்துது அதிகமா இல்ல மேக்சிமம் நான் எதை தெரிஞ்சின்றன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி ஒண்ணு சொல்லுங்க எனக்கு இப்படி புத்தியை பயன்படுத்தின சிஷ்யர்கள் நம்ம நாட்டில் ஏராளம் பேர் அதற்கு டீச்சர் சொல்லிக் கொடுத்தவர்கள் நிறைய பேருக்கு அந்த டீச்சரும் ஒரு நாள் ஸ்டூடெண்டா இருந்தவர் தான் இப்படி அந்த பரம்பரையில நம்ம எல்லாரும் வந்திருக்கோம் புத்திய மேக்சிமம் யூஸ் பண்ணல புத்திய முழுமையா பயன்படுத்துறதுக்காக வந்தவர்கள் நான் நாம இங்க வந்திருக்கம ஏதோ நோக்கம் வந்திருப்போம் ஆனா உண்மையிலேயே நோக்கம் எதுக்கு வந்திருக்கேன் நான் நினைக்கிறேன்னா புத்தியை முழுக்கயன்படுத்துறதுக்காக வந்திருக்கிற மக்கள் கூட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம் அதனால இது இதுக்கு நாம ஒவ்வொருத்தரும் நம்ம நம்ம வாழ்க்கையில எனக்கு என்ன வேணும் அப்படின்னு தேடி இருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஒண்ணுன்னு தேடி இருக்காங்க ரிஷிகேஷுக்கு வந்துட்டு நிறைய பேரு இங்க ஒரு இடத்துல வந்து கிளாஸ் தோசை போட்டு கொடுப்பான் மெட்ராஸ்ல கூட கிடைக்காது ஒரு எட்டுக்கு பத்து தான் இருக்கும் அது க்யூரா இருப்பாங்க சொல்லிட்டீங்கல்ல எவ்வளவு க்ரௌட் ரிஷிகத்தில் மத்ததெல்லாம் விட்டுருவான் இங்க கங்கையை பார்த்தது இமாலயத்தில் பார்த்தது இன்னைக்கு காலமர பூச்சை பார்த்ததெல்லாம் என்ன சூப்பர் நம்ம ஊர்ல கூட கிடையாது தெரியுமா அப்படி நான் அப்படி சொல்லுவான் அப்படிதான் நர்த்துவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் குறிக்கோள் வேற இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் குறிக்கோள் டிஃபரண்டா இருக்கு நிறைய குறிக்கோள் இருக்கு எக்கச்சக்கமா குறிக்கோள் இருக்கு இந்த குறிக்கோளுக்கெல்லாம் பேரு மனுஷன் வச்சு இருக்க குறிக்கோளுக்கெல்லாம் பேர் என்னன்னா புருஷார்த்தம் புருஷார்த்தம் மனுஷனுக்கு வேண்டிய கோல் இருக்கு குறிக்கோள் அதுக்கு பேரு சமஸ்கிருத்துல பேரு புருஷம்னுஷனுக்கு மாத்திரோள்னுஷனுக்கு முடிக ஒரு காக்கா கா பேரன்ட்டி வைக்கணும் நாளைக்கு இந்த வீடு மறந்து போய்டுமோ என்னமோ அப்படி சொல்லாம் காக்கா பண்ணாது பசு பண்ணாது பசு எல்லாத்துக்கும் இந்த பசங்களே விரட்டி எடுத்துறாங்க நாம கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம் வைக்காது கிடையாது நாளைக்கு எதுவும் சேர்த்து வச்சுக்க அவ்வளவுதான் வந்து காம்ப்ளக்ஸ் எல்லாம் கிடையாது புரியுது இப்ப வந்து நம்ம பூனல் கல்யாணம் பண்றதுக்கு நீங்க ரெண்டு ஸ்வீட் போட்டீங்களா நான் நாலு ஸ்வீட் போடுறேன் உங்க கல்யாணத்தில் இது பண்ணியா நான் கல்யாணத்தில் பண்றேன் அப்படி சொல்லிட்டு போட்டி போட்டால இருக்கிறது அதெல்லாம் கிடையாது குதிரை பசு வந்து ஹலோ என்ன எப்படி உங்க பியூச்சர் பியூச்சர் பிளான் என்ன ஏதாவது எல்ஐசி இல்ஐசி போட்டிருக்கியா என்ன திடீர்னு குதிரையில போறைய வண்டியில இத்துட்டு போன திடீர்னு செத்து போயிட்டீங்க நாளைக்கு உங்க குடும்பத்துக்கு என்ன ஆகிறது அப்படிலாம் குதிரைக்கெல்லாம் பாலிசி அப்படிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால இதுல மனுஷனுக்கு மாத்திரம் குறிக்கோள் நிறைய இருக்கும் ஏராளமான குறிக்கோள் இருக்கும் ஓகே வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் ஓகே அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து இந்த இது இருக்க குட்டி சத்தான் மொபைல் போன் மொபைல் பம்பு அது எங்க போனாலும் பாத்ரூம்ல போனா கூட அலோ அவன் வைக்க விழுந்துட்டான் எப்படி பாத்ரூம்ல கூட நிம்மதியா குடிக்க மாட்டான் நீ அலோ சொல்லும்போது அங்க ஏதாவது ப்ராப்ளம் வரும் இல்லையா ஒரு காலும் திடீர்னு சில சமயம் இன்ன கால் வருமோ இல்லையா அப்படி வரும் அதனால இதெல்லாம் நமக்கு வந்து இப்ப வந்து பசங்க வந்து ஒரு போன் வச்சுக்கிறதுல மாற்றின்ண்டே இருக்கான் மாத்திட்டு இருக்கான் அவனும் அதுக்கேற்ற மாதிரி இப்ப இது இவ்வளவு கம்ஃபர்ட் இருக்கு இவ்வளவு இருக்கு இவ்வளவு கம்ஃபர்ட் இருக்கு நீ வந்து செல்போன்ல வந்து நீ வந்து புஷ்ஷோட பேசலாம் அந்த போன் வந்து அந்த மாதிரி தான் போன் விதவிதமா போன் மாத்திரம் அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம லோக்கல்ல இருக்கிற சாதாரண ஜனங்கள் பண்றது கொஞ்சம் பேருக்கு என்ன ஆயிடுச்சு பணம் கொஞ்சம் சேர்ந்த நாம ஏரியாவில் நின்று தலைவர் ஆகலாம் ஓகே தலைவர் ஆகிட்ட பிறகு இப்ப என்ன சொல்றாரு கொஞ்சம் ஓட்டு எல்லாம் நாங்கள் நிபந்தனை இல்லாம எந்த மெயின் கட்சியாவது சேர்ந்துப்போம் ஓகே ஏன் ஏன் அங்க பவர் கிடைக்கும் நாமே எட்டு பர்சன்ட் ஓட்டை வச்சு மிரட்டிட்டு இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு அதையே மிரட்டுறது எத்தனை நாளைக்கு ஏதாவது ஒரு பக்கம் சேர்ந்து பவர் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம் நேத்துக்கு திட்ட இந்தியா திட்டுல விடு அப்படி பவர் பவர் வந்துட்டும் வச்சுக்கோங்க ரூலிங் பவரே வந்துட்டு வச்சுக்கோங்க இப்ப ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணுல அந்த அம்மா சென்னையில எப்ப பார்த்தாலும் அந்த போட்டோ அந்த திடீர்னு முறைச்சிட்டு இப்படி இப்படி முறைக்கிறது இப்படி காட்டுறது எல்லாம் திரும்பி திரும்பி அப்ப பவர் கிடைச்சதோட பாப்புலர் ஆகணும் பாப்புலர் ஆகணும் அதுக்காக பைசா பேனர் எல்லாம் பண்ணி எல்லா இடத்துலையும் கொடுத்து திருப்பி திருப்பி பேப்பர் வரணும் அப்ப இது ஒரே குறிக்கோள் தான் இந்த நான் தோசைக்கு போறது சொல்றேன் இந்த தோசைக்கு போறதும் சென்னையில எல்லாருக்கும் பேர்ல வர்றது அது சொல்றது இருக்க அது எல்லாமே ஒண்ணுதான் அப்ப என்னன்னா குறிக்கோள் ஏராளமான குறிக்கோள் இருக்கு ஏராளமான குறிக்கோள் இருக்க மாதிரி இருக்கு ஏராளமான குறிக்கோள் இல்லை எல்லாருக்கும் ஒரே குறிக்கோள் தான் இருக்கு எப்படி கன்ஃபியூஸ் பண்ற எனக்கு இருக்கிறது அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு எனக்கு இல்ல வேற வேற குறிக்கோள் இருக்கு இந்த டிராபிக்ல பார்த்திருக்கீங்களே நீங்க டிராபிக்ல எதிரும் முதலும் நிற்பான் சிக்னல் கிடைச்ச உடனே இவன் இந்த கோடியில் இருந்து அந்த கோடிக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுவான் அந்த கோடியில் இருக்கிற இந்த கோடிக்கு போவான் அவளை ஒருத்த போட்டோ விக்கிறதுக்கு எப்படியாவது பிரயத்தனம் பண்ணுவான் ஏமாந்த இன்னொருத்தோட்டோ வாங்குறதுக்கு தாகத்தோட தேடிவான் ஒருத்தன் வாங்கிறான் வாங்கிறவனு விக்கிறவனுக்கும் வெறுப்பு நாளே செய்வனுக்கு வித்தா சந்தோஷம் அவனுக்கு வாங்கினா சந்தோஷம் அதுல இருந்து என்ன தெரியுது எல்லாருக்கும் ஜாலியோ ஜாலி சந்தோஷமா இருக்கும் சூரிய வெப்பம் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க காத்து பிஞ்சி போற மாதிரி சந்தோஷம் இது எல்லாருக்கும் இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லாரும் விரும்புறது சந்தோஷத்தை விரும்புறோம் அதுதான் குறிக்கோள் அந்த குறிக்கோளுக்கு நான் புரோக்ராம் பண்றது இதுல வந்தா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அதுல வந்தா அதுல சந்தோஷம் கிடைக்கும் இதுல ரிலேஷன்ஷிப்ல சந்தோஷம் கிடைக்கும் பினான்சியல் சந்தோஷம் கிடைக்கும் பவர்ல சந்தோஷம் கிடைக்கும் அப்படி நம்ம ஏதோ ஒன்னுத்துல தேடிந்து அந்த சந்தோஷத்தை போயிடணும் அப்ப எல்லாரும் விரும்புறது என்ன அப்படின்னா சந்தோஷத்தான் விரும்பணும் அப்ப ஆனந்தா தான் குறிக்கோள் அப்ப புருஷார்த்த எல்லாருடைய புருஷார்த்தம் ஆனந்தமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் லோக்கல் லாங்குவேஜ் சொன்னா ஜாலியா இருக்கணும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஜாலி இருக்கிறது அது வேற விஷயம் அந்த ஜாலி ஜாலி கொடுத்துருமா இல்ல ஜாலியா இருக்குமான்னு தெரியல ஜாலி இதுல வைப்பாங்க அது அதுவா இருக்குமான அது யோசிச்சு பார்த்தா தான் யோசிச்சு பார்த்தா தான் எது ஜாலி எது சந்தோஷம் எது ஹாப்பினஸ் எது ஆனந்த அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம் எல்லாருடைய குறிக்கோள் என்னவோ அந்த குறிக்கோள் சந்தோஷம் அதுல அடையணும் முயற்சி பண்றாங்களே அதுல சந்தோஷம் இருக்கா இல்லையா வேற எதிலியாவது பர்மனன்ட் சந்தோஷம் ஒளிஞ்சு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நாம அப்ப எஸ் சத்துவே எஸ் சத்துவம் எத் அபாவே எது அபாவகா ய காரணம் அப்போ ஒருத்தனுக்கு விற்கிறது சந்தோஷம் ஒருத்தர் வாங்கிறது சந்தோஷமா இருக்கிறது ஒருத்தனுக்கு இந்த கோடியிலிருந்து அந்த கோடிக்கு வர்றதுக்கு சந்தோஷம் இன்னொருத்த அந்த கோடியிலிருந்து இந்த கோடிக்கு வர்றதுக்கு சந்தோஷமா இருக்கிறது அப்போ எல்லாரும் விரும்புறது ஹாப்பினஸ் இருக்கிறது சரி இப்போ நமக்கு என்ன சப்ஜெக்ட்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா எங்க போனாலும் கொஞ்சம் அப்சர்வேஷன் பண்ணும் பார்க்கணும் கண்ணு திறந்து மே ஐபான் ஒரு போர்டு நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவான் ஒரு ஒரு பலகை போட்டு டிராயிங்ல ஏஜ் வச்சிருப்பான் பாத்திருக்காது அந்த போர்டு மாத்திரம் தான் இருக்கும் அதுக்கு பின்னாடி ஆள் இருக்க மாட்டாங்க ஒருத்தனர் மேடம் காசி பனாரஸ் போர்டு கும்பல் இருக்கும் யாத்திரிகை ரயில்வே ஸ்டேஷன் யாத்திரிகா சாம்பிள் தான் உங்களுக்கு யாத்திரிகா ஸ்டைல் கொண்டு வரணும்னு அதுல பாத்தீங்கன்னா யாரு கிட்ட யாரு போய் கேட்க முடியும் போர்டு மாத்திரம் ஸ்டேஷன்ல போய் எவங்கிட்டாலும் சொல்ல மாட்டா அச்சா அப்படின்னா இங்க என்ன சொல்றது நீ தேடின் இருக்கியப்பா அது என் கிட்டவான் நான் உனக்கு ப்ராப்பரா கைட் பண்றேன் அப்படின்னு சொல்லும் அது எதுன்னா சாஸ்திரம் வேத சாஸ்திரம் வேதம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்றது நீ ஆனந்தத்தை தான் தேடின் இருக்க சந்தோஷத்தை தேடின்ட்டு இருக்க அந்த சந்தோஷத்தை நான் உனக்கு கைட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ி புருஷார்த்தம் அேனிதி வேதா வேதகா வேதனுடைய சொல்லுக்கு அர்த்தம் பலது அதுல விதந்தி புருஷார்த்தம் அனேனிதி வேதகா அப்படி சொல்றது அப்போ நமக்கு சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் இந்த ஹாப்பினஸ் வர்றதுக்கு அதனுடைய நாலேஜ் எங்க இருக்கு அப்படின்னா வேதத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்கலாம் வேதம் தான் மூலம் எல்லா விதமான விஷயத்துக்கும் வேதம் வந்து மூலமான நூல் அந்த வேதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு நாம இங்க வந்திருக்கோம் புரியலாம் அப்போ நமக்கு சாதாரணமா ஸ்கூல்ல வந்து ரெண்டு மார்க் கொஸ்டின் கேட்பான் வேதம் எத்தனை எழுதுக அப்படின்னு நம்ம பையன் என்ன பண்ணுவான் ரிக்வேதம் சாமவேதம் விட்டுருவா ரெண்டு மார்க் போச்சு ரெண்டு மார்க் கொஸ்டின் அது ஓகே அதுல ஒரு மார்க் போயிடும் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாத்துக்கும் பேசிக் நாலேஜ் குறிப்பா நம்ம தேடுகின்ற ஆனந்தத்துக்கு அது அங்கதான் சோர்ஸ் ஆஃப் நாலெட் இருக்கு அந்த வேதத்தை பத்தி இங்க நம்ம டைரக்டா படிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் அப்போ வேதம் என்ன வேதத்தில் என்ன இருக்கிறது சப்ஜெக்ட் மேட்டர் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றதுக்காக முந்தக உபனிஷத் அந்த முந்தக உபனிஷத்து நமக்கு வேதத்தில் எப்படி சொல்லப்படுறது வேதம் வந்து ரெண்டு விதமான ஆனந்தத்தை சொல்றது ரெண்டு விதமான ஆனந்தத்தை சொல்றது நாம தேடின்றிருக்க பலவிதமான குறிக்கோள் இருக்கிற ஆனந்தம் அதுக்கு பேரு விஷயானந்தம் விஷயானந்தம் நாம தேடின்றிருக்க ஆனந்தம் அந்த ஆனந்தத்துக்கு பேரு விஷயானந்தம் மைடியர் ஃப்ரெண்ட் உனக்கு இன்னொரு ஆனந்தம் நான் சொல்லித்தரேன் அதுக்கு பேரு ஆத்மானந்தம் ஆத்மானந்தம் பரமானந்தம் நித்தியானந்தம் சாஸ்வதானந்தம் உனக்கு பர்மனண்டா இருக்கிற ஒரு ஆனந்தத்தை பத்தி நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு வேதம் கைட் பண்றது அப்ப ரெண்டு விதமான கைட் பண்றது விஷயானந்தத்துக்கு வேண்டிய வீடு வாகனம் வசதிகள் அத்தனையும் கொடுக்கறதுக்கும் வேதம் ஹெல்ப் பண்றது ஞாபகம் வச்சுக்கோங்க அது போல அந்த அடைஞ்ச விஷயம்னா ஒரு நேரத்துல பிரிஞ்சு போயிடும் குறைஞ்சு போயிடும் இல்ல காணாம போயிடும் உனக்கு இருக்கு அது நான் உனக்கு கைட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது வேதம் அந்த ஆனந்தம் எப்படி விஷயான நித்தியம் இல்லை ஆத்மானந்தம் எப்படி அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வேதத்தை பத்தின சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படின்றது நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அந்த விஷயானந்தத்துக்கும் ஞானானந்த ஆத்மானந்தோகலாம் ஆனந்தத்தை தேடி ஜனங்களுக்கு கைட் பண்ற ஒரு அற்புதமான ப்ராப்பர் கைடன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நூல் ஓகே அப்ப அத நீங்க இப்ப வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வெஹிக்கிள் வாங்கும் போது ஒரு பேப்பர் ஒண்ணு கொடுப்பா இல்லையா நோக்கியா வாங்கும்போது தடீமனா ஒரு புக் ஒண்ணு கொடுப்பான் எனி ஐட்டம் வாங்கும்போது அதோட ஒரு காப்பி ஒண்ணு கொடுப்பான் அது என்னது மேனுவல் ஓகே அந்த மேனுவலை படிக்கிறது இல்லை அதனால எதையோ ஒரு முழுக்கி படக்கன்னு உடைஞ்சிடும் மேனுவலை படிக்கிறதுல பிரயர் தான் எதையோ ஒண்ணு தொட்டு எதையோ படிது மேுவல் படிச்சுட்டு ஆப்ரேட் பண்ணு வச்சுக்கோங்க ஈஸியா இருக்கும் இல்லையா அந்த விஷயம் தெரிஞ்சா எப்படி தெரிஞ்ச இப்ப நான் சிஸ்டத்துல சவுண்டா தள்ளிட்டு வந்தேன் சவுண்டே கேட்கல ரெக்கார்டிங் சரியில்லை பண்ணிருக்கு என்ன முயற்சி பண்ணாலும் நடக்கல நாம தான் சத்தம் போட்டு கத்தணும் போல இருந்தது கடைசியில் அங்கிருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்னி போராடி இருக்கீங்க சவுண்டே கேட்கல இன்னும் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க அவ சிரிச்சுட்டான் ஏன்னா அவ நாலேஜ் நானே எப்பவுமே சிரிச்சுட்டு அது என்ன நாலேஜ் அது தெரியும் நம்முடைய அறியாமையே தெரியுது அது சொல்லாம அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு காரணம்னா ஒரு கிளிக் பண்ண கிளிக் பண்ண ஒரு டக்குன்னு மேல வந்துட்டு ஏதோ பண்ணி அதுல ஒரு சவுண்ட் வந்தது அதுல வந்து இன்கிரீஸ் பண்ண உடனே இந்த சவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு வெரி இம்பார்ட்டன் தெரிஞ்சுக்காம நான் என்ன ஆபரேட் பண்ணினாலும் சவுண்ட் கிடைக்கும் பண்ணலாம் என்ன முடிவு பண்ண சிஸ்டத்துல ஏதோ தகராறு எல்லா பசங்களும் வந்து கையை வச்சு வச்சு ஏதோ கெடுத்துட்டு ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாம் புரியல தெரி நாலேஜ் வெரி ஈஸி தெரியுமோ இந்த அறியாமை இருக்க வெரி டிபிகல்ட் இக்னரண்ட் வெரி டிபிகல்ட் நாலேஜ் இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்ட அது தெரிஞ்ச பிறகு ஒருத்தர் சொன்ன உங்க வீடு தெரியல கரெக்டா உங்க வீடு எனக்கு தெரியும் அந்த இடத்துக்கு வந்துட்டா தெரியும் பாரு அதுதான பிராப்ளம் அந்த ரூட் தெரியலாம் அப்ப வேதம் வந்து நமக்கு கைட் பண்றது வேதம் வந்து நமக்கு பர்மனண்ட் ஹாப்பினஸ் கொண்டு போறது அதுக்கு தான் வேதம் இருக்கு அப்போ இந்த வேதம் இந்த வேதம் யாருக்கு உபயோகமாகும் சொல்லுங்க இருக்குனுஷனுக்கு உக்கமோ அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை ஒரே மாதிரி தான் இருக்கும் அது காலம்பர பத்து மணிக்கு ஒரு மூடு புலி புலி குட்டி இருக்கு மணிக்கு ஒரு மூடு பன்னெண்டு மணிக்கு ஒரு மூடு கிடையாது புலிக்குலாம் சிங்கத்துக்கும் கிடையாது காக்காவுக்கும் கிடையாது நீங்க அதனால என்ன பண்ணலாம் அத நீங்க ஜட்ஜ் பண்ணிடலாம் புலி சிங்கம் கரடி நரி நாய் எல்லாத்தையும் நீங்க ஜட்ஜ் பண்ணிடலாம் கேர்ஃபுல்லா இருக்கலாம் காலம்பரம் ஒரே சந்தோஷமா பேசிருப்பான் துதி பண்ணி இருப்பான் மத்தியான பார்த்தா நம்ம ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டோம் தெரிஞ்சிருப்பான் இப்படி மோத்த எப்படி சுடிச்சுட்டு போயிட்டு இருப்பேன் என்ன பண்ண ஏதோ பண்ண கடைசியில பார்த்தா அவ வரும்போது நான் இவ்ளோ கூப்பிட்டு இருப்பேன் இப்ப என்ன மதிக்கிறதே இல்ல ப்ரிப்பரன்ஸ் கொடுக்குறதுல சும் வேகமாக ஓடுறாது அதனால தூரம் போயிட்டோம் பைத்தியம் அதனால இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இந்த மனுஷனுக்கு தான் இந்த சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் தேவைப்படுறதுதான் சோர்ஸ் ஆஃப் நாலெட்ஜ் யாருக்கு வேதம் அப்ப மனுஷனுக்கு நாட்டு இந்த நாட்டுல பிறந்த ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு இல்லை இந்துக்களுக்கு மாத்திரம் அப்படி சொல்றது இல்லை இதே மொத்த ஹியூமனிட்டி மனுஷன் புரியுது அதனால தான் அதனால வேதம் எல்லாருக்கும் உபயோகமாகும் நேற்றுக்கு ராத்திரி ஒரு பையன் வந்து ஒரு பிரம்மச்சாரி பையன் பிரேசில் வந்து வந்து நமஸ்கார பண்ணிட்டு போறான் ஹரிஓம் சுவாமிஜி எப்படிய பிரேசில் புரியுது வேதம் கனெக்ட் ஹியூமன் மனுஷனுக்கு யாரெல்லாம் மனுஷனாக விரும்புகிறார்களோ அது கூப்பிரட்டிப்பட்டில் இருந்தாலும் கலிபோர்னியால இருந்து உபயோகமாக அது நம்ம ஊர்ல பிறந்ததுக்காக மாத்திரம் உபயோகமாகாது நம்ம ஊருக்கு அதுக்கு ராயல்டி இருக்கு உங்களுக்கு அவனுக்கு விட நமக்கு சொன்ன சீக்கிரம் புரியும் ஏன்னா நம்ம மண்ணின் மைண்டர்கள் பிளட்லயே பல தலைமுறையா ஊறி இருக்கிறது சொல்லிட்டா புரிஞ்சணும் ஆனா விஷயம் என்ன அவனுக்கு இருக்கிற நமக்கு சிரத்த குறைவா இருக்கு அதுதான் பிரச்சனை சிரத்த உள்ளவனுக்கு தான் அது புரியும் அப்படி வேற சொல்றது அதனால சிரத்தையோட அவங்களுக்குள்ள சிரத்தையோட நாம முயற்சி பண்ணணும்னா அவனை வேகமா நம்ம புரிஞ்சுப்போம் இதுதான் விஷயம் அப்போ வேதத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா இந்த வேதம் வந்து சதுர்தச வித்யா சதுர்தச வித்யா நம்ம நம்முடைய போர் பாதர்ஸ் இருக்காங்கள ரொம்ப ரொம்ப ஜீனியர்ஸ் எந்த ஒரு விஷயம் சொல்றாங்களோ அதுக்கு ஒரு பார்மேட் கொடுத்துவாங்க வச்சிருங்க கண்டுபிடிச்சலாம் என்ன சொல்றாங்க மனுஸ்மிருதி அவர் என்ன சொல்றாரு அங்கானி வேதாத் சத்வாரோ மீமாச நியாய விஸ்தரா அங்கானி வேதாத் சத்வாரோ மீமாசா நியாய விஸ்தரா புராணம் தர்மசாஸ்திரம் வித்யா ஹேதாத் சதுர்தசா சதுர்தச பதினாலு போர்டீன் நாலேஜ் அதுல பதினாலு விஷயத்தையும் சங்கராச்சாரியா தன்னோட பூனல் போட்டு அந்த எட்டு வயசுள்ளார் தெரியும் ஆதி சங்கர் அவ்வளவு நாலு வயசுல பூனல் போட்டு நாலு வயசுல கத்து எட்டு வயசுல அவரை எண்பது வயசுலயும் வராத வயிறாக்கி அவருக்கு எட்டு வயசுலயும் வந்துருத்தோம் अस्मति यामृति न्याय धर्मशास्त्र अंग मिश्रित विद्यान एजुकेशन அப்படின்னா நான்கு வேதங்கள் ஆறு அங்கங்கள் அதோட மீமாம் நியாய புராண தர்மசாஸ்திரே வந்துடும் அப்போ நான்கு வேதங்கள் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வன வேதம் எங்களுக்கு தெரியாதாக்கும் நீங்க சொல்லணும் இன்னொரு தலைமுறை ரெண்டு தலைமுறை போன இதுவே புதுசா கேட்கற மாதிரி இருக்கும் சொல்லி வைக்கிறேன் சப்போஸ் இதெல்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஏதாவது கிராமத்துல ஓ நான்கு வேதங்கள் சரி சரி நான்கு வேதம் தெரிஞ்ச மாதிரியே சில விஷயம் இருக்கும் ஆனா கிட்ட கேட்டம் ஷட் அங்கம் என்ன ஷட் அங்கான்னு சீக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் நிருத்தம் ஜோதிஷம் கல்பம் ஓகே அப்போ எதெல்லாம் படிக்கணும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது வேதத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அது கருத்து இருக்கு வேதத்துக்கும் இதுதான் வேதம் இதனுடைய டீடைல்ஸ் நம்ம பார்க்க போறோம் அதுல வேதத்துல வேதம் நிறைந்த தமிழ்நாடு அப்படி சொல்றது பாரதியார் சொல்றாரு வேதம் புதுமை செய் அப்படின்றார் வேதம் புதுமை செய் அப்படின்றார் பெருசா சொல்லிட்டாரு வேத வாக்கு இவர் சொன்னா இப்படி நம்ம லோக்கல்ல சொல்லுவாங்க கேட்டிருக்கலாம் நீங்க பெரிய வேத வாக்கு சொல்லிட்டாரு அதுபடி நாங்க நடக்கணும் தமிழ்நாட்டில் பிரபலமாக இருக்கிறது ஆரியன் வந்து எங்க வந்துட்டான் கைபர் போலன் கணவாய் வழியாக வந்து இங்க இருக்கிற பழங்குடி மக்களை அமுத்தி சதுர்வேதத்தை திணிச்சுட்டான் அந்த மார்க் வாங்கினா பத்து மார்க் கொஸ்டின் அது கைபர் போலன் கண வழியாக வந்து ஆரியர்கள் நான்கு வேதத்தை சொன்னார் அவர்கள் ஓதிய நான்கு வேதங்கள் அவர்கள் ஓதிய எப்படிய சொந்த நாட்டில் அவர்கள் ஓதிய வேதம்னு படிச்சு நமக்கு என்ன புத்தி வரும் அதுல இருந்து சி எம் முன்னாடி உள்ள பி எம் வரும் அதுதான் முளைக்கும் இல்ல இதிகாசத்தை தப்புன்னு சொல்லுவான ரூலர் ரூல் போட்டு தடுக்கிற கூட்டம் சிஸ்டத்தில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அதுல மெக்காலே என்ற இரண்ய கசிப்பு ஒருத்தர் தான் நவீன இரண்ய கசிப்பு வந்து மெக்காலே இவ ரொம்ப உடைக்காத ஆனா இரண்ய கசிப்பு இரண்ய கசிப்புக்கு கண்ணிங் கிடையாது நம்ம ஊர் ஆளுக்கு எவ்வளவு ராட்சசன் இருந்தாலும் கண்ணிங் கிடையாது கண்ணிங்கன்னு தெரியல மெக்கால எஜுகேஷனுடைய கண்ணிங் மோர் சூதுவாதே தெரியாது இருந்தோம். இந்த நம்முடைய எஜுகேஷன் விஷயமே தெரியாத இது ஒரு ஐம்பது வருஷத்தில் பல்லாயிரக்கணக்கான வருஷமா ட்ரெடிஷன் வித் ஒரு ஐம்பது வருஷத்துல நம்முடைய பெருமையை தெரியாத மாதிரி பண்ணிட்டான் இந்த வேதத்தை அவன் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் எத்தனை கல்வி திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதற்கு கருணாநிதி போன்ற நேரு போன்றவர்கள் முழு அரசாங்கத்தை பவரை பயன்படுத்தினாலும் நூத்தம்பது பேர் சென்னையில இருந்து வேதம் ஆரியர் கைவர் போலன் கணவாய் வழியாக வந்து படித்தவர்களுடைய கும்பல் இங்க வந்து ரிஷிகேஷ்ல இந்த தலைமுறை இங்கே படிச்சுட்டு இருக்க அதனால தீபத்தை எத்தனை தடவை இப்படி கழுத்து போட்டாலும் அது மேல் நோக்கி தரும் ஏன்னா இது சத்தியம் மனித குலத்துக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம் இது அதனால இங்க அழிஞ்சுடுத்துனா எங்க அப்புறம் தேர முடியும் இந்த பரம்பரை தொடரும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தொடரும் அதனால இதனுடைய விஷயம் வேதம் தமிழ்ல பேரு மறைன்னு பேரு மறை மறை மறை மறைந்து இருக்கிற பொருள் அதுல நீங்க வேதத்தை பார்த்தீங்கன்னா அதுல மேலோட்டமா சில பொருள் இருக்கும் அதுக்கு பேரு வாட்சியார்த்தம் பேரு அதுல ஆழ்ந்த பொருள் இருக்கு அதுக்கு பேரு லட்சியார்த்தம் வாட்சியார்த்த மா இது லியார்த்த நம்மல் இருக்கிறதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது பல விஷயம் மறைஞ்சிருக்கும் நம்ம வீட்டில் இருக்க நகையெல்லாம் மறைச்சுதான் வைப்போம் தூக்கி வைக்க மாட்டோம் எது வசதியா இருக்கிறதோ அது மறைந்திருக்கும் தேடினா கிடைக்கும் அது அதனால அழகான பேரு இதுக்கு மறைனு பேர் மறை இன்னொரு பேருக்கு பேரு ஸ்ருதி ஸ்ருதி ஸ்ருதினா என்ன இது ஸ்ரோத்ரிய ஸ்ரோத்ரிய இந்திரியத்தினால கேட்டு வந்ததுனால ஸ்ருத்தின்னு வந்தது ஓகே அந்த ஸ்ருதி ஸ்ரோத்ரிய பத்தி பார்க்கலாம் அதுக்கப்புறம் தமிழ் அழகான பேர் வந்து ஓத்து ஓத்து இது மறைக்கு பேரு வேதத்துக்கு பேரு ஓத்துன்னு பேரு ஓத்துனா ஓதறது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம் மப்சல் வரும்போது ஒரு ஆட்டிச்சூடி கொடுப்பான் என்ன சார் ஏபிசி உங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க சார் ஆட்டிச்சுடி அரிச்சு உலகநாதன் பிள்ளையை பத்தி எதுவாக கேட்கறீங்க நேரம் மெக்காலு விக்ரவனுக்கு அவனை மாத்தி இருக்கான் மெக்கால நாட் ஆர்டினரித்துக்கும் மாத்திருக்கான் திங்கராதா சொன்னா கூட பரவல அக்கிரமா அது நம்ம யோகசாந்தி ஆசிரமத்துக்கு முன்னாடி அந்த சக்கரபாண்டி ஸ்ட்ரீட்ல ஒரு பொண்ணு இந்த மாதிரி குட்டிக்கு வளர்ந்த வந்து அம்மா பலரும் ஒரு அறவுட்டா கண்ட்ரிஸ் mummy சொல்ற மெக்கால ஜெயிச்சுட்டா மம்மி டேடி டேடி டேடி பாட்டு வர அம்மி மம்மின்னு அம்மான்னு வாயு வாயு தோறும் சொன்னா எவ்வளவு அழகாக இருக்கிறது அம்மானு சொன்னோம் குழந்த மம்மி தான் சொல்லும் பாரு தான் சொல்லும் பாருங்க இதுதான் பெருமைக்கு தெரியுமா செத்து போன கல்லறையே அழகா தேன் வந்து பாயது காதலிலே மம்மியா மம்மி டேடி இது எல்லாம் ஜெயிச்சுக்கோ அதனால் நம்ம ஊர்ல இருக்கிறது நம்ம விஷயத்துக்கு நம்ம கொண்டு வரணும் பிரேர் தான் அதனால பாருங்க ஓத்து இன்னொரு பேரு ஆரணம் வேதத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன் தமிழுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றியப்பா இதெல்லாம் தமிழ்ல இருக்கிற பேரு ஆரணம் மாவட்டம் இருக்கிறது அந்த வடார்காடு மாவட்டத்தை இப்ப வந்து ரெண்டு மூணு மாவட்டமா மாத்திட்ட அந்த வடார்காடு மாவட்டத்தில் ஒரு ஊருக்கு பேரு திருவோத்தூர் திருவோத்தூர் திரு ஓத்து அந்த ஊருக்கு பேரு திருக்கழு குன்றம் திருக்கழுகு மெட்ராஸ்ல இருக்கிறது அதுக்கு ஒரிஜினல் பேரு வேதகிரின்னு பேரு வேதகிரி அப்படி வேதமே மலையான ஊரு ஐதிகம் அதுக்கு அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி புதுச்சேரி பாண்டி நொண்டி நொண்டி பாண்டி அதுக்கு பேரு வேதபுரி பேரு வேதபுரி அங்க வேதபுரீஸ்வரர் இருக்கார் வேதபுரீஷ் இங்க கங்காதரேஸ்வர் அங்க வேதபுரீஸ்வரர் அந்த கோயிலை இடிச்சுட்டு இன்னைக்கு சர்ச் இருக்கு சர்ச் இருக்கு வேதபுரீஸ்வர் கிடையாது ஓகே வேதபுரீஷர் அந்த வேதபுரிய மாத்தி பாண்டி பாண்டிச்சேரி புதுச்சேரி மாத்திட்டான் இதெல்லாம் நம்ம ஊன அப்போ தமிழ்நாட்டிலேயே வேதத்துக்கு சம்பந்தம் இருக்கிறது வேதவல்லி வேதகிரி உண்டு வைப்பாங்க வேதம் நான் குழந்தைய பக்கத்து பேரு வேதம் பேரு வேதம் அவங்க திட்டம் வாயில வேதம் வேதவள்ளி அதுக்கப்புறம் இந்த வேத மந்திரங்கள் சொல்லப்படுறது ஓகே இந்த தமிழ்ல என்ன பேர் தெரியுமா சமஸ்கிருத பேர் அதுக்கு தமிழ் பேரு அழகான பேர் எதா கிள்ளாவி கிழவி இல்ல இதுல பேருக்கு லா வராது எழுதா கிழவியா எழுதா கிளா லா இல்ல கிளவி இல்ல கிள்ளாவி பெரிய லா நாக்க மடக்கி உள்ள சொன்னோம் எழுதா கிள்ளாவி லா இருக்கு லா வேற இருக்கிறது இதுல ரெண்டுத்துக்கு நாக்க மடக்கி சொன்னோம் எழுதா கிள்ளாவினு பேரு வேத மந்திரங்களை நம்ம ரிஷி கண்டுபிடிச்சு கொடுத்தார்கள் இந்த வேதத்தை யாரும் உருவாக்கப்படலை நான் ஒரு பாறையில் மேல் நின்று கொண்டிருந்தேன் அப்பொழுது கண்டுபிடித்தேன் நானாக உருவாக்கினேன் அப்படிலாம் இல்லை அவங்களுடைய சுத்தமான மனசுல அது ரிச்சதி பண்ணவர் யாரோ அது ரிஷி ரிஷிவ் பண்ணவனால ரிஷி ஓகே அதனால ரிஷிகளுக்கு பேரு மந்திர திருஷ்டான் பெரு மந்திர திருஷ்டான் பெரு மந்திரத்தை திருஷ்டா திருஷ்டரை பார்க்கறது இல்லையா இது கேட்டது இல்லையா ஏ சுவைத்து பார் கேட்டு பார் கேட்டு பார் பார் பார் அந்த பழைய ஆளுங்கள் எல்லாம் தெரியும் இந்த பாட்டு அதில் கேட்டு பார் சுவைத்து பார் இல்லையா அப்ப பார் என்றது நாலேஜ் பேரு பார் என்றது ஞானம் அறிவுல மந்திர திருஷ்டா மந்திரத்தை அவர்கள் அறிவை அந்த மந்திரத்தினுடைய அறிவை அடைந்தவர்கள் மந்திர கர்த்தா மந்திர கர்த்தா கிடையாது மந்திரத்தை உருவாக்குறவர்கள் மந்திர திருஷ்டா அவங்க பேரு அதனால மந்திரத்தினுடைய லக்ஷணம் என்ன அப்படின்னா மனநாத் திராயத்தை இத்தி மந்திரா மனநாத் திராயத்தை அப்போ எது ஒன்றை நாம் மன்னனம் செய்தால் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப சொல்லுவேரு எது ஒன்றை நாம் செய்தால் அது என்னை காப்பாற்றுகிறதோ அதற்கு பேர் மந்திரம் கஞ்சபத்தை கச்சக கஞ்சபட்ச கச்சபட்ச அது மந்திரம் கிடையாது அது இன்னும் உளரின் இருக்க இல்லையா அதனால ஏதோ ஒரு சவுண்டை கொடுக்குறது இல்ல அர்த்த இருக்கிறது மந்திரம் இருசாலையில் சொல்லிட்டு இருக்கும் போது எல்லா காலத்திலேஸ்திகளும் எதிர்த்தவர்கள் கொள்ள பக்கமும் போய் சாமி கும்பிடுறவங்க கிடையாது கிடையாது முன்னாடி வந்து கிருஷ்ணன் கோயில் இருக்கு கிருஷ்ணனுக்கு மஞ்சள் துண்ட போட்ட இத பார் மஞ்சள் மங்கள மஞ்சள் இதெல்லாம் கனெக்ஷன் இருக்கு கொல்லப்பக்கமா சாமி கும்பிட்டுறவன் நாஸ்திகன் கிடையாது வேதத்தை எதிர்க்கிறவன் நாஸ்திகன் வேதத்தை ஆதரிக்கிறவன் ஆஸ்திகன் அந்த மாதிரி மன்னனத்தை ஒரு ராஜா வந்து என்ன என்ன அங்க ஒரே சத்தம் போட்டிருக்கீங்க என்ன ஒரே சவுண்டா இருக்கு கஜா மந்தார் கத்திட்டு நான் பாண்டிச்சேரியில இருந்தேன் நான் பாண்டி இருக்கும்ியூசிக் போடுவா இருக்கும் பத்து மணி நேரம் பிராக்டிஸ் பண்ற கத்தின் இந்த ராஜாட்டீங்க வந்து பவர் ராஜா இந்த பண்ணிட்டு இருக்காரு அவர் போய் சொன்ன இல்ல இல்ல இது வேதமாக்கும் ஒவ்வொரு தேவதை கும்பிடுறோம் அது வந்து தேவலோகத்திலிருந்து எல்லா தேவதையும் வந்து நமக்கு வந்து அனுகிரகம் இங்க கூப்பிட்டா என்ன சேட்டலைட் என்ன செல்போனா முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் போயிட்டு முப்பத்தி கிலோமீட்டருக்கே வரத்துக்கை கண்டுபிடிக்கிறது சொல்லுக்கும் அதுக்கு பவர் இருக்கு ஒவ்வொருக்கும் என்ன சொல்லி பாக்கிற கேட்கவேல அவன் பாஷில சொன்ன எவனுக்கும் அவன் பாஷில சொன்னதா புரியும் பிரம்மச்சாரி குழந்தைங்க எல்லாம் பிரம்மச்சாரி என்ன தெரியுமா பயமே இல்லாத பசங்க அர்த்தம் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க நெருப்பு சுடுமா கை வச்சுப்பார் உன்னால முடியுமா ஏன் முடியாது அப்படி வைப்பான் அதுதான் பிரம்மச்சாரிதான் அவன் வந்து குழந்த ஒரு குழந்தை கூட்டு ராஜா பத்தே இந்த உலகத்திலேயே ஒரு ஒரு திட்ட இருக்கு நாய் நாய் நாயே வாடா அப்படின்னா கொஞ்சம் இருந்து போடா நாய் அப்படின்னு சொன்னா அது போடா புனே அப்படி சொன்னது அதீனிங் பார்த்தா ஒண்ணுமே கிடையாது உன வந்து யாராவது நாய் அப்படி சொன்ன உனக்கு ஏன் கோவரது உனக்கு ஏன் கோவரது நீ நாயான சுப்புனி எதுக்கு நாயின்னு சொன்ன உனக்கு கோபம் வருது உன் பேரை கூட்டா திரும்பி வாங்கணும் பார்க்கணும் அப்ப நீ ரெஸ்பான்ஸ் பண்றதுன்னா என்ன அர்த்தம் கொஞ்சம் புரிஞ்சு தர நமக்கு கோவமே வராது கொஞ்சம் சரி போறோம் ஓ உனக்கு என்னப்பா கண்ணுல பகலே உனக்கு ரன்னு தெரியல நான் மனுஷன் அப்படி சொன்னோம் அவன் எவ்வளவு கோவமா திட்டினாலும் நாம வந்து கூட சொல்லலாம் நாய் அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் என்னன்னா நாய்க்கு பிறந்தவன அப்பா நிஜமா சொல்லிருங்க நிஜமா வச்சுக்கிறார் அவரு அவ்வளவு கோவம் கண்ணு மூக்கலாருங்க பையன் மாத்திரம் சுறுசுறுப்பாட்ட கரெக்டா சொன்னப்பா இப்ப தான் நாய் இந்த பிரம்மச்சாரி பையன் நாய் அப்படி சொல்லிட்டான் அவங்க உருவத்தில் ஒரே ஜாலியா சொல்ற நாய் அப்படின்னா வாழ உருவிட்டா இருப்போம் அந்த காலத்தில் சுப்ரீம் கோர்ட்லாம் கிடையாது ஒரே ஒரே தீர்ப்பு தான் வாழ உருவிட்டா இருப்ப என்ன பார்த்து நாய் சொல்றேன் எவ்வளவு ராஜா இருந்தப்ப இந்த பண்டிட்டு கூலா இருக்காரு இவன் நாயின்னு சொன்னா உங்க உரையில இருக்கிற வாலு உருவின்றி வெளியில் வருது அப்ப இந்த ஒரு அல்ப சொல்லுக்கே உள்ள சக்தி இருக்கும்போது நாங்க சொல்ற மந்திரத்துக்கு எத்தனை அர்த்தம் இருக்கும் அதனால மனநா திராயத்தை இத்தி மந்திர மனநா திராயத்தை எது ஒன்றை மனனம் செய்தால் நம்மளை காப்பாற்றுமோ அதற்கு பேர் மந்திரம் இப்ப நீங்க நம்ம இங்க வந்திருக்கோம் என்னமா பகவத் பகவத்கீதா பகவான் கிருஷ்ணனே சொன்னாலும் அது மந்திரம் கிடையாது அதுக்கு ஸ்லோகம் பேரு நல்லா புரிஞ்சுக்கோங்க பகவானே நேரம் வந்து சொன்னாலும் பகவத்கீதா மந்திரம் கிடையாது அதுக்கு பேரு ஸ்லோகம்னு பேரு செய்யுன்னு பேரு ஆனா இப்ப நம்ம படிக்க வந்தது மந்திரம் ஒவ்வொரு சொன்ன மந்திரம் நம்ம உபரிஷத்தை எடுத்து இருக்கிறது மந்திரம் உள்ளுக்குள்ள வந்திருக்கோம் அதனால ஒவ்வொன்னும் முக்கியமானது அதுல திராணம் தானம்னா காப்பாற்றுவதுன்னு அர்த்தம் திராணம்னா காப்பாற்றுவது பரித்ராணாய சாது நாம் அது பிரபலமான வார்த்தை அது பரித்ராணாய சாது நாம் நல்லவர்களை காப்பாற்றுவதற்காக அப்போ திராணம் தமிழ காப்பு காப்பாற்றுவது அந்த காப்பு தருவதே அந்த இது அர்த்தமாக அப்போ இந்த நான்கு வேதமும் இதனுடைய ஸ்ருதியில இருந்து வந்திருக்கிறது அந்த மந்திரத்தை மேல இருந்து கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கிறார்கள் திருஷ்டான் மந்திரன்னு பேரு ஏன்னா இது வந்து ஸ்ருதி காது வழியினால கேட்டு வாங்கி அதுக்கப்புறம் சொன்னது அந்த மந்திரத்தை பரம்பரை பரம்பரையா பரம்பரை பரம்பரையா சொல்லிக்கிட்டு வந்தாங்க சொல்லிக்கிட்டே வரும்போது இது இதனுடைய காலம் எவ்வளவு காலம் பல்லாயிரக்கணக்கான வருஷ காலம் இருக்கிறது நம்மளால கதிக்கு போறது பின்னாடி நமக்கு அந்த கல்ப ஜோதிஷத்துல நான் காலத்தை பத்தி சொல்ல போறேன் மயக்கடிச்சு விழுவோம் அவ்வளவு பெரிய காலம் உள்ளது கல் தோன்றா மண் தோன்றா முன் தோன்றி மூத்த குடி குடில குடிமக்கள் பேரு குடினா அந்த குடியில அவன் தான் ஹிந்துன்னு சொல்றதா அதனால இது வந்து இந்த பிரிட்டிஷ்காரர்களுக்கான தாங்கிக்கலுக்கு நூல் இருக்கு காலம் இருக்கு அதுக்கப்புறம் நூலுக்கு காலம் இருக்கிறது கிறிஸ்தவ பைபிளுக்கு காலம் இருக்கிறது அது போல நீ ஒழிஞ்சு போற இந்தா ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அப்படின்னு கீதைக்கு இந்த வேதத்துக்கு அவன் ஒரு காலம் கொடுத்துருக்கான் அந்த காலத்தை வந்து நம்ம ஊருக்கார்டு பைத்தியம் சொல்லிட்டாரு நிறைய பயங்க என்ன பண்றான் வேதத்தை படிச்சு திருச்சி திருச்சி சொல்றதுக்காக பண்றான் நம்மளுடைய ஹிஸ்டரி ஒண்ணு இருக்கு தெரியுமா அதுக்கு பேரு இந்தியன் ஹிஸ்டரி அண்ட புலகு ஆகாச புழுகு சொல்லுவாங்கல்ல அது போல ஒரு புரிய புழுகு எதுனா பிரம்மாண்ட புழுகு எதுனா இந்தியன் ஹிஸ்ட்ரி அந்த இந்தியன் ஹிஸ்ட்ரியை நடுக்கடலை கொண்டு போய் போனோம் அன்னைக்கு தான் சுதந்திரம் அர்த்தம் பைத்தியம் அது போட்டோம் இங்க நம்ம நம்ம ஊர்ல எஜுகேஷன் இருந்தது தக்ஷசீலம் நாலந்தான் நம்ம தெற்கே வந்து காஞ்சி காஞ்சி ஒரு வித்யாஸ்தானம் பாடசால இருந்திருக்கு அந்த படிச்சிருக்காங்க வரும்போது அப்ப வந்து சீன யாத்திரைகள் வரும்போது நம்ம நாடு வந்து பௌத்தர்கள் கிட்ட இருந்தது அந்த காலத்தில் கூட வேதம் வந்து இந்த 14 இருந்ததுண்டபம் கட்டுவான் இப்படினா உடைக்கிறது எங்க வீட்டை காட்டுறது உடையது கிடையாது எடுக்கிற சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் மண்டபம் கட்டணும் மணி பண்ணுவோம் அடுத்த கட்சி வந்து அதுக்கு ஒரு பெல்லு கட்டணும் இன்னொரு லைட் பண்ணணும் அதுதான் நம்மளுடைய கல்ச்சர் இதுதான் சோழனும் பல்லவனும் செஞ்சான் அப்போ இந்த வேதம்ன்றது பல விதமான சுக்தங்கள் கொண்டது ஓகே சுத்தம்னு பேரு இந்த சுக்தம் ஒவ்வொரு சுக்தமோ பல விதமான மந்திரங்களை கொண்டது ஓகே வேதம் பல சுக்தங்க கூடாது ஒவ்வொரு சுத்தமும் பலவிதமான மந்திரங்களை கொண்டது அப்படி இருக்கிறது ஓகே இப்படிப்பட்டது அப்போ அந்த ரிஷி தான் தன்னுடைய தூய்மையான மனசுனால கண்டுபிடிச்சாங்க பார்த்தோம் சில ரிஷி பார்க்கலாம் அகஸ்தேய மைத்ரா வருணிகி மித்ரா வருணனுடைய மித்ராண மித்ரா வருணனுடைய பிள்ளை அவர் வந்து அந்த அவர் யாரு அப்படின்னா அகஸ்திய முனி அகஸ்திய முனி ஒரு ரிஷி மதுச்சந்தா வைஸ்வாமித்ரா விஸ்வாமித்ர கோஷத்தில் வந்து மது சந்தரிஷி அப்படி ஒரு ரிஷி ஓகே அந்த ரிஷி விஸ்வாமித்ர ரிஷி நமக்கு முக்கியமான ரிஷி அவர் அவருடைய மந்திர தான் வேதத்தில் இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்க ஓகே இவர்கள் மந்திர கர்த்தா அல்ல மந்திர திருஷ்டா மந்திரத்தை வரலாம் அதுல எத்தனை இருக்கிறது வேதம் எத்தனை இருக்கிறது அப்படின்னா அனந்தாவை வேதாகா அனந்தாவை வேதாக எண்ணில் அடங்க முடியாத அளவுக்கு வேதங்கள் இருக்கிறது அது எல்லாத்தையும் இந்த ஆகாசத்தில் சப்தம் இருக்கிறது அவ்வளவு சப்தம் இந்த ஆகாசத்தில் இருக்கு அதை வந்து ரிசீவ் பண்ணி ரிஷிகள் கொடுத்திருக்காங்க கிடைச்சிருக்கிறது அப்படின்னா ஆயிரத்தி நூத்தி எண்பது பிரான்சஸ் கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கிறது பத்தி இன்னும் சொல்லணும்னா ஸ்ருத்தின் பஷ்யந்தி முனையா ஸ்ருத்தின் பஷ்யந்தி முனையா வேதத்தை முனிவர்கள் ரிஷிகள் கண்டார்கள் ஒன்ல கண்டுபிடித்து சரக்கு இல்லை தெரிஞ்சுக்கணும் சொல்றேன் நீங்க ஓகே அவங்க வந்து நமஸ்கார பண்ணிட்டு வந்தாருக்கும் போது தான் என்னதான் நம்ம வந்து பொண்ணை கொடுத்த மாப்பிளையா இருந்தாலும் மாப்பிளை வந்து பையன் வந்து சொல்றோம் அஞ்ச நாள பன்னெண்டு என்ன ஒத்துக்கிறீங்களா சம்பந்து நீ ஒத்துக்கலன்னா அங்க பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போகும் ஓகே நீங்க சொன்ன எல்லாம் சரியாதான் இருக்கும் என்ன செய்யறது என் தலையில எடுத்து பொண்ணை உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அங்க ஒரு இடத்துல நம்ம ஒத்துக்கலாம் அவருடைய வாழ்க்கை கிடாம இருக்கிறதுக்காக மற்ற இடத்த முடியாது வந்து நினைவுபடுத்துறது ஸ்மிருதி ஞாபகம் ஞாபகம் வருகுது ஞாபகம் வருகுது அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்மிருதி வருகுதே ஸ்மிருதி வருகுதுன்னு பாடணும் அப்போ நினவுில வர்றது வந்து ஸ்மிருதி இந்த நியாய சாஸ்திரத்தில் என்ன சொல்றது இத பத்தி சம்சார சம்ஸ்கார ஜன்யம் ஞானம் ஸ்மிருதி சம்ஸ்காரம் ஜன்யம் ஞானம் ஸ்மிருதி ஓகே சம்ஸ்கார ஜன்யம் எதுவோ தன்னுடைய சம்ஸ்காரத்தினால வந்திருக்க ஞானம் எதுவோ அது ஸ்மிருதி ஓகே நமக்கு ஸ்மிருதி இருக்கிறது ஸ்மிருதி இருக்குங்க எதை நம்ம எடுத்துக்கலாம் கிருஷ்ணா வேதவியாசா பெரியவர்கள் அவங்க சொல்றதுல உங்களுக்கு பெரிய பெரிய பெரிய சமாச்சாரம் அங்கே டவுட் வந்ததுன்னா சொல்றது சரியா இருக்கா இல்லையா சொல்றது சரியா இருக்கா ஓகே கரெக்ட் கண்ண மூடம் ஏன்னா வேதாஸ் நமக்கு ஆல்ரெடி அது இருக்கிறது அது ஆயிரத்தி நூத்தி ஐம்பது என்ன பண்ற அற்புதமான ஒர்க் பண்ற நான்கு வேதங்களாக அதை தொகுத்து வியாசரால் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வேதங்கள் என்ன அதில் இருக்க சுத்தங்கள் என்ன அதில் மந்திரங்கள் என்ன அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுவோம் இது இன்ட்ரோடக்ஷன் ஏன் இதை சொல்றேன் இது வந்து நம்ம ஸ்கூல்ல காலேஜில் சொல்லி தரப்படுதுல அதனால இந்த கங்கை கரையில வேதம்னா என்னன்றத இன்ட்ரோடக்ஷன் நம்ம ஒன்னு ரெண்டு கிளாஸ்ல வேதத்துக்குள்ள என்ன இருக்கு சப்ஜெக்ட் ஒரு பிரீப் ஓகே அது விஷயமா பார்த்துட்டு அந்த வேதம் கொடுக்குற ஆனந்தம் விஷயானந்தம் ஆத்மானந்தம் விஷயானந்த் என்றது ஆனந்தம் ஆத்மானந்த் என்றது ஆனந்தம் விஷயானந்த நம்ம ஆத்மானந்த டிராவல் பண்ண போறோம் அதுக்கு எப்படி போறது அது உபனிஷத்தை நமக்கு கைட் பண்ண போறது அதுக்காக நம்ம இங்க முண்டக உபனிஷத்து படிக்கிறதுக்கு அத்தனைக்கு நடுவுல நம்ம இங்க வந்திருந்து படிக்கிறோம் இதுதான் மெயின் மீதெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் அக்ஷராம் சைடு எஃபெக்ட்ஸ் இன்னைக்கு காலையில சாப்பிட்டது சைட் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் சைட் எஃபெக்ட் அது ஏன் மூச்சு பிடிச்சி கூடாது இதுதான் பேச்சிருக்கணும் இல்லையா அப்படி நம்ம பண்ணுவோம் மந்திரத்தினுடைய ஐடியாவும் தெரிஞ்சிருக்கு டேங்கரைக்கும் போதெல்லாம் மந்திரத்தை பண்ணுங்க சோ இப்ப வந்து ஆப்டர் த பிரேக் ஓர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமே வசிஷத்தை ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ோருோ நமஹோ